நச்சினி நேர்களுக்கு வணக்கம் கவிக்கதம நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து கவிதையாக எடுத்திருக்கிறேன் வெள்ளனை எந்திரிச்சு வேகா மண்ண வேக வைக்க வேலைக்கு போறவளை களிமண்ணு கட்டி எடுத்து களையாம வடிவம் செஞ்சு காத்திருந்து அடுப்பு வச்சு மண்ணுக்கு கொல்லி வைக்கிறவளே கட்டி கட்டியா நிக்கையில கண் கலங்கி கழிப்பவளே வெயில் முன்னே மண்ணெடுத்து வெயில் பின்னே கல்லாக்க ராவெல்லாம் முளிச்சவளே கல் ஏத்தி இறக்கையில கல் ஏத்தி இறக்கையில என் கரும்பு கையே கணக்கும் அப்படி இருக்க நீயோ பொத்தி வச்ச பொட்டழகே பொம்மை போல உடலழகே போர்வாள் கண்ணழகே பூவிதல் உனக்கு உனக்கெப்படி வலிக்குமடி செய்யற வேலைக்கு பக்தியை சேர்த்துக்கிட்டு செருப்பு இல்லாம செங்கதிர் வெயிலுல நீ வந்த நிக்கையில சூரியனும் சூட்ட கொறைக்க, சுருமாடு கொடுக்குமடி கல்லோடு கல்லா கல்லோடு கல்லா நீ நல்லா காயில என் கண்ண அருவியும் உள்ளார ஓடுதடி அடுத்த ஜென்மமாவது அடுத்த ஜென்மமாவது அழகே நீ பழங்காசோட பொறக்கணும் உன் வீட்டுக்கு செங்கல் கொடுத்தேன் நான் கொஞ்சம் பொடைக்கணும் நன்றி